அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாதாகிவிடும் திருவள்ளுவர் நாவடக்கம் வேண்டுமென்று இந்த அடக்கமுடைமையிலே மூன்று குரட்பாக்களை உபதேசித்திருக்கிறார் நம்முடைய நாக்கிலேதான் லக்ஷ்மி தேவி இருக்கிறாள் நண்பர்களும் உறவினர்களும் நம்முடைய நாக்கை பொறுத்தே இருக்கிறார்கள் நாம் கட்டுப்படுவதும் நாக்கினால்தான் சில சமயம் நாக்கினால் நமக்கு மரணம் கூட ஏற்படுகிறது என்று வடமொழியிலே ஒரு ஸ்லோகம் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் நாக்கு என்கின்ற ஒரு கருவியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எண்ணுவதற்கு மனத்தை கொடுத்திருக்கிறார் பேசுவதற்கு நாக்கை வாயை படைத்திருக்கிறார் உடல் உறுப்புகளையெல்லாம் நாம் இந்த உடலை நடத்துவதற்கு இறைவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார் இந்த மூன்று கரணங்கள் மனம் வாக்கு காயம் அல்லது உள்ளம் செயல் இவற்றை எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அப்படி பாதுகாத்தால்தான் நம்மால் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும் அதன் மூலம்தான் நாம் உண்மையான அமைதியை ஆனந்தத்தை பெற முடியும் என்பதை நாள்தோறும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த குரட்பாவிலே வள்ளுவர் சொல்லுகின்ற கருத்தை பார்ப்போம் தீச்சொல் பொருட்பயன் ஒன்றானும் உண்டாயின் நன்று ஆகாதாகிவிடும் என்று இதை ரீ அரேஞ்ச் பண்ணணும் மாற்றி அமைத்து புரிந்து கொள்ளணும் நம்ம ஒரு கடுமையா ஒரு சொல்ல சொல்லிட்டோமான தீய சொற்களின் பொருட்பயன் அதனால ஏற்படுற விளைவுகள் அந்த பொருள் அந்த தீய சொல்லினுடைய பொருள் விளைவு அதனால பிறருக்கு வரக்கூடிய துன்பம் துன்பமாகிய பயன் அர்த்தம் துன்பமாகிய பயன் ஒன்றானும் ஒரு சின்னதா இருந்தா கூட உண்டாயின் தீ சொல் பொருட்பயன் ஒன்றானும் உண்டாயின் அந்த உம்மை தொகையை கவனிக்கணும் நம்ம கடுமையாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அதனுடைய பொருளினுடைய விளைவு கொஞ்சமாக இருந்தால் கூட ஏற்பட்டால் கூட அது என்னாகும்னா நாம் எல்லா இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு நம்ம செய்த நல்ல புண்ணிய பயன்கள் எல்லாம் போயிடுமா நன்று ஆகாதாகிவிடும் ஒரு பாலில் விஷத்தை கலந்த மாதிரி நம்ம நல்ல சொற்கள் எத்தனை சொல்லியிருந்தாலும் ஒரு தீ சொல்லானது என்ன ஆகிடும்னா நாம் சொல்லியிருந்த நல்ல சொற்களை எல்லாம் அழித்து விடும் நல்ல சொற்களுடைய புண்ணிய பயன்களை அழித்து விடும் ஆக இதனுடைய பொருள் என்ன ரொம்ப கவனமாக அர்த்தம் மறந்து கூட ஏதாவது தப்பாக பேசிடாதப்பா எப்பவுமே வார்த்தைகளை அளந்து பேசு கவனமாக பேசு அப்படிங்கிறத சொல்கிறார் ஆக நம்ம ஒரு வார்த்தையை விட்டுவிட்டோம்னா அது செய்யப்பட்ட அம்பு மாதிரி அப்புறம் திரும்ப அதை எடுத்துக்க முடியாது ஆகையினால்தான் தீய சொல்லினுடைய பொருளின் பயன் சிறிதளவாக இருந்தாலும் அது நம்முடைய நல்ல வினை பயன்களையெல்லாம் அழித்து அது மாத்திரமில்லை தீவினை பயன்களையும் அழித்து கொடுத்து விடும் ரெண்டு அழித்து இந்த ழா இந்த லா அதை கவனிச்சுக்கணும் நல்வினை பயன்களை அழிக்கும் தீவினை பயன்களை கொடுத்து விடும் ஆக புண்ணியமெல்லாம் போயிடும் பாவமெல்லாம் வந்து சேர்ந்துவிடும் அதனால் அறிவாளி என்ன பண்ணணும்னா ஜிரதையா அதை வெளிப்படுத்தாமல் இருக்கணும் எதிர் நீதி சொல்லுகிறது கடு சொல் என்ற அம்புகளால் அடிபட்டவர் இரவும் பகலும் துயரடைவர் ஆகவே அறிவாளி அவற்றை பிறர் எய்யக்கூடாது இந்த கடு சொல்கிற அம்புகளை எய்யக்கூடாது பொய் புறங்கூறுதல் கடும் சொல் பயனற்ற சொல் என்னும் நால்வகை குற்றங்கள் சொல்லிலே தோன்றுவன என்று மணிமேகலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து இதெல்லாம் நம்ம அடிக்கடி சிந்திக்க சிந்திக்க நம்முடைய பேச்சு மிக தெய்வீகமாக பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் என்பதை புரிந்து வேண்டும் அதற்காகத்தான் வள்ளுவெருமான் நம்முடைய உள்ளத்தை திருத்தி அமைப்பதற்காக இந்த குரட்பாவை அருளி இதுவே இந்த குரட்பாவினுடைய பொருள்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 11196 டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் வணக்கம்